அவர்கள் குளிப்பதற்காக நான் வைத்தேன் அப்போது அவர்கள் தம் இரு முன்கைகளையும் இரண்டு அல்லது மூன்று முறை கழுவினார்கள் தமது இடது கையில் தண்ணீரை ஊற்றி தமது மர்மஸ்தலங்களை கழுவினார்கள் தமது கையை பூமியில் தேய்த்து கழுவினார்கள் பின்னர் வாய்க்கொப்பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தினார்கள் தமது முகத்தையும் இரு கையையும் கழுவினார்கள் தமது உடம்பில் தண்ணீரை ஊற்றினார்கள் பின்னர் தாம் குளித்துக் இடத்திலிருந்து சிறிது மாறி நின்று தங்கள் இரு கால்களையும் கழுவினார்கள்